ஒரு மழை நாளில் அதாவது தொழுகைக்கு வாருங்கள் என்பதை கூறாமல் உங்கள் வீடுகளிலேயே துழுது கொள்ளுங்கள் என்று கூறுவீராக என இபு அப்பாஸ் அலிஹ அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு கூறியதை மக்கள் வெறுப்பது போல் இருந்தபோது என்னை விட மிகவும் சிறந்தவரான நபி சொல்லாஹு அலைஹம் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளனர் என்று கூறிவிட்டு நிச்சயமாக ஜுமா அவசியமானதுதான் எனினும் நீங்கள் சேற்றிலும் சகதியிலும் நடந்து வந்து அதனால் உங்களுக்கு சிரமம் தருவதை நான் விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டார்கள்